பணிங்கி இன்று நமக்கு இப்பொழுது எங்கே இருந்து போக வேண்டும் என்பது இருக்குங்களா முனையடுவார் என்பது முதல் இசையானியார் வரையில் நாம் செல்ல வேண்டும் அப்ப முனையடுவார் புராணத்தை இப்பொழுது மூர்த்திகள் நமக்கு முனையடுவார் என்ற ஒரு பெரியவர் முனையடுவார் என்பது அருமையான தமிழ்ச் சொல் முனை என்று சொல்வது போர் முனை அந்த போர் முனியில அடுதல் இருந்தால் வீரக்கோட்டில் காட்டி வெல்லுதல் அப்ப போர்க்களத்திலே வெல்லும்படியான நல்ல ஒரு வலிமை உடைய ஒரு அடியும் அதான் முனையடுவார் என்று சொல்லு அந்த முனையடுவாருக்கு என்ன அமைப்பு கேட்டா அந்த உலகத்தில் இருந்த தகராறுங்கிறது ரொம்ப காலமா இருக்கு சங்கலிக்குத்திலேயே ஒருவனே ஒருவன் அடுதலும் தொழிதலும் புதுவ தண்டி உலக இயற்கை புறநானூறுங்களா வலிமை இல்லாத அடிக்கிறதும் வலிமை இல்லாத பிறகு வலிமை பெற்றுக் கொண்டு அவன அடிப்பதும் இது இன்னைக்கு நே இந்த உலகத்திலேயே பழமைன்னு போனோம் இன்னைக்கும் பாக்கறோம் இன்னைக்கும் பாக்கறேன் அன்றும் பார்த்தேன் என்ன பண்றேன் ஏன்னா ஆட்சி போயிருக்குமா அருமையா சேர சோழ ஆட்சி என்பது என்பதே பனிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்தது அவ்வளவுதான் பதிமூணுல ஒரு ஒரு அப்படி குறைஞ்சு பதினாலு பதினஞ்சுல போயே போய் நீங்க பிறபிறர் வந்து வெள்ளையராட்சி வந்து இப்ப நமக்கு நாமே ஆண்டு குட்டிச்சுவராட்சி ஆண்டுதல் ஆட்சி பெருமான் தான் காட்டணும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை போயிட்டு என்னன்னு அந்த கருத்து வேற்றுமையும் அந்த மோதலும் தான் நமக்கு என்ன பண்ணி சொல்லுங்க அந்த வகையிலே இந்த முனையருவா நம்ம அரியவர்கள் ஒரு முனையருவா அதே போல நம்முடைய திலகவதியாருக்கு கணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கூட எதனால் சென்றார் போர்க்களத்திலே ஒருவருக்கு ஒருவர் பயிமையா இருந்தார்கள் அமைதிப்படுத்த முடியும் இவர் அனுப்பினாராம் என்ன பண்றது போர்க்களத்திலே போய் சென்று வெற்றி பெறும்படியான அமைப்பு செய்வது அது மாதிரி எண்ணமுடையவராக இருந்ததுனால இவருக்கு இயற்பெயர் தெரியாமல் போய் இவர் செய்த செயல்பெயர் மட்டும்தான் நமக்கு இப்ப தெரியும் மாறு கடிந்து மண் காத்த வளவறு பொன்னி திருநாட்டு சோலைகளின் தலைவ நனிவாய் திறந்து பொடி செடுந்தேன் ஆறு பெருகி வெள்ளமிடும் அள்ளல் வயலில் மல்லர் உடும் சேரு நறுவாய் சங்கமும் சேரு நறுவாசம் கமழும் செல்வ நீடு திருநீடு தேக்கிழாருக்கு மிகுந்த அந்த ஆறு பிராணத்திலும் கூட இயற்கை வளர்த்தை அதாவது அந்த பிறந்த ஊர் வளர்த்தை பாராட்டுவார் போட்டுவார் அது கொஞ்சம் ஒரு பாட்டு இருக்கலாம் நின்று கொண்டே வருகின்ற அந்த நீடூர் தான் இவர் அது எங்கே இருப்பது எப்படி இருப்பத மாறு கடிந்து மண்காத்த வளவொன் திருநாட்டு சோழர் பெருமக்கள் தனக்கு எதிரி வந்தால் அவர்களை தாக்குவார்கள் எதிரியா இல்லைன்னு அவர்களை அரவணைத்துக் கொள்வார்கள் அப்படித்தான் இருப்பார் அப்படி இருந்து வாழ்ந்த சோழர்கள் தனக்கு எப்பொழுதெல்லாம் பயணம் ஏற்பட்டதோ அவற்றையெல்லாம் அடக்கி வருகின்ற வலிமையும் உண்டு ஆனால் இருக்கிற வலிமையும் உண்டு அப்படிப்பட்ட சோழ நாட்டினுடைய பொன்னி திருநாட்டு நாறு விரைப்பும் சோலைகளின் நனைவாய் திறந்து பொடி செழுந்தேன் பார்த்தா எந்த சோலைகள் இருக்கும் எப்பொழுது இருக்கும் ஏன்னா காலகாலத்தில் மழை பெய்வதனாலையும் சோலைகளிலே போய் எல்லா யாரும் அந்த அந்த நறுமணத்தையோ நுகர்வானிலையை தவிர சோலையை அடிக்க மாட்டாங்க சோலைகள் எங்கு பார்த்தாலும் இருக்கும் சோலை இருப்பது நல்லது கூட நல்ல இயற்கை காட்டு வரும் மேல நல்ல அருமையா கருமையான மேயங்கள் இருந்தா அந்த குளிர்ந்த காட்டுப்படுமா அப்படியே அந்த இடத்துல மழை பெய்யும் ரொம்ப நல்ல சூழலாக இருக்குங்களா அந்த சோலைகள் இருக்குமா அந்த சோலைகள் என்ன வருமாம் தாமியே அந்த மலர் தேன் இப்படி சொட்டுமா சொட்டி பொடி சொழுந்தேன் ஆறு பெருகி ஒரு சோலை சோலை எங்கும் சோலைகள் எல்லா மலர்களும் ஆறாவே பெருக்கெடுத்துதான் எனவே இப்ப தேனாறு ஓடுகிறோம் இப்ப தனியாரே காணல இப்ப தேனாராவது ஓடு தேனாறு ஓடுகிறோம் தேனாறு ஓடுகிறதா ஆறு பெருகி வெள்ளம் அந்த வெள்ளம் இருந்ததுனால சிலர் அப்படி அங்க போய் கால் இறங்கினாங்க இந்த மாதிரி மழை பெஞ்சாலே கலப்பை போய் போடுவாங்க இப்ப எப்படி இப்ப தண்ணி நல்ல வயல் பக்குவமா இருக்குது அது தண்ணியான தேனா இருந்தா தேன் நறுமணம் அதில் அதுல வச்சு அருமையா ஏறு கட்டி ஓட்டுறாங்கண்ணா ஓட்டுனா அந்த சேரு ரெண்டு பக்கமும் அந்த மண்ணை பிளந்து வர்ற சேருனா கவகம் வாசிக்கணும் ஏன் பல்வேறு மலனுடைய நாற்றம் அதனுடைய சேன் கலந்ததுனால அருமையா அந்த நறுமணத்தோடு அந்த மாடுகளும் நுகர்ந்து கொண்டே போகும் வயல்ல உழுகிற மாடுகளும் அந்த உழுகிற அந்த உழவரும் நுகர்ந்து கொண்டே போவாங்க இது எங்க கல்லூரி பையன் இது நடக்குமாம் ஒரு மணி நேரமா இப்படி இருந்தது அப்புறம் இந்த ஒரு மணி நேரமா தேன் வயல் உழவர் உலகம் இதோ உழவர் உழுகிறார்கள் அந்த மாடு ரெண்டு அருமையா போகிட்டு வருது அப்படி போகின்ற அந்த துண்ம மாடுகளும் பின்னே அந்த உழுது வருகின்ற அந்த உழவர்களும் எதை எங்கே உழுகிறார்கள் தேனை பாய்த்திருக்கும்படியான வயலை உழுகிறார்கள் அதனால அருமையான இந்த நறுநாற்றம் வாசனை அப்படி ஒரு மணி நேரமாவது நல்ல காலத்தையே கழிப்பாங்க ஏனென்றால் இந்த நாடு நல்ல சோழ நாடு காவிரி பாகிற நாடு நல்ல உழவர்கள் சூழ்ந்திருக்கிற நாடு ஆதலால் அதை நம்ம இப்படியும் வர்ணித்து காட்டினார் நம்முடைய சேகரா சர்மா இப்படிப்பட்ட அருமையான நாடா விளங்கும்பன்மைக்குள்ள வேளாண் குடிமை முதல்வர் அந்த மாதிரி உடுகின்றவர்களுக்கு வேளாளர் அப்படி வேளாளர்களாக இருக்கின்ற மக்கள் களங்கொள்மிடற்று கண்ணுதலார் கடலில் செறிந்த காதல் மிகவும் உளங்கொள் திருத்தொண்டு உரிமையினில் உள்ளார் அந்த மாதிரி குளத்தில் தோன்றிய ஒருவர் நல்ல சிறந்த வலிமை உடையவர் உடல் வலிமை உடையவர் அவர் என்ன செய்வாரா காதல் மிகவும் உலங்கொல் திருத்தொண்டு உரிமையினில் உள்ளார் ஒரு பக்கம் உலக வீரம் இன்னொரு பக்கம் அருளியல் வீரம் வீரம் என்னால் விளம்பம் தகையதோ என்று சொன்னாரே அந்த வீரம் உலகியல் வழிப்பட்ட வீரமும் உண்டு அருளியல் வழிபட்ட வீரமும் உண்டு ரெண்டு விதமான வீரமும் உண்டு அந்த வீரமுடைய பெருமான் அவருக்கு என்ன பேர் காதல் மிகவும் உளங்கொல் திருத்தொண்டு உரிமையினில் உள்ளார் நல்லார் முனையறிந்த வளங்கொடு இறைவர் அடியார்க்கு மாறாதளிக்கு வாய்மையார் நல்ல உடம்பு வலிமை இருப்பதனால ஏதேன்னு செஞ்சாங்கன்னா ஐயா எனக்கு இந்த ஆள் ரொம்ப பட பாடப்படுத்துறான் நான் ஒன்னு அவங்க கிட்ட கடன் கொடுத்த கடன் கொடுத்துட்டேன் இல்ல வரலன்னு என்ன அடிக்கிறேன் சொன்னா எவன் பா இந்த ஆள் அடிக்கிறான் சரி ஆனா உண்மை தெரிஞ்சுக்குவார் உண்மை அவன் சொல்றது வாய்மை தானா அவன் தான் வம்புகாரனா என்று தெரிஞ்சுக்குவார் வம்புகாரன் எவன் தெரிஞ்சதோ அவனை உடைய அடிய செய்யறதுக்கு பணம் வாங்குவார் ஏன் அப்படின்னு கேட்ட அந்த பணம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இவர் வாழ்க்கைக்கு வேணும் இல்லாது நியாயத்துக்கு போராடுவாரி போராடமா இருந்தா அயோத்திக்கு அனுப்பலாம் என்ன பண்றது அவங்க உண்மையான தவறுடையோ அவர்களுக்கு வந்து தண்டிக்கவும் அவங்க தண்டிக்கப்படாமல் இருக்க செய்யலாம் என்ன பண்றது முனையடுவார் இல்லைங்களா அந்த மாதிரி இருப்பார் அவர்கள் அப்படின்னு பணம் கொடுப்பான் இந்த மாதிரி பணத்தை கொண்டு அரியவர்களுக்கு உபதாரம் பண்ணுவாங்க அப்போ தன்னுடைய பொருளை கொண்டு அரியவர்களுக்கெல்லாம் இது எனவே அப்படிப்பட்ட பெரியவர் வேளாண் தலைமை குடி முதல்வர் களங்கொள்முடத்து கண்ணுதலார் கலில் செறிந்த காதல் மிகவும் உலங்கோல் திருத்தொண்டு உரிமை நீர் உள்ளார் நல்லார் முனையறிந்த நல்லார் பார்த்தீங்களா நல்லார் என்னன்னு கேட்டீங்கன்னா பைவர் அர்த்தம் நல்லார் இப்ப காரைக்காலில் இருக்கிற ஊருக்கு பேரு நல்லார் எல்லா பஸ்லையும் எழுதப்பட்டிருக்கு தமிழ்நாடுன்னு பேரு தமிழை வளர்க்கறேன்னு வேற டாம் டாம் பண்ணிக்கிறாங்க லட்சுமி யாருமான்னு கேக்குறீங்களா திருவையாரு திருநள்ளாரு என்று போடும் இந்த ரூபதுக்கு இந்த இரநா போறது இந்த ரூபோறதுக்கு என்ன நாளாகுமா இல்ல அதுக்கு ஏதாவது பெருஞ்செலவாயிடுமா என்ன செலவாகும் மூளைங்கிறது ஒண்ணு இல்லாமையும் பற்றுங்கிற ஒண்ணு இல்லாமையும் போன மூளையும் இல்ல பற்றுமில்லை சரிங்களா அந்த ஒரு இடத்தை மாத்தக்கூடாத திருநள்ளாறு நம்ம அருமையா தேவாரம் எப்படி இருக்கு